வணக்கம் நெய்யர்களி நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த ஜ கட்டியர் அவர்கள் வட அமெரிக்கா நோக்கிய தனது இரண்டாவது பயணத்தை நூற்றி பேருடன் மூன்று கப்பல்களில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி ஆண்டு கனடாவின் மான்ட்ரியல் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தை காமன்வெல்த் நாடாக அங்கீகரிக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு இங்கிலாந்து குடியரசு நாடாக இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மெக்சிகோ அமெரிக்கா போர் இந்த தருணத்தில் கலிபோர்னியா நேவாடா யூட்டா மேலும் பல பகுதிகளை ஐக்கிய அமெரிக்காவுக்கு பதினைந்து மில்லியன் டாலர்களுக்கு கொடுக்க மெக்சிகோ முன்வந்ததை அடுத்து மெக்சிகோ போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஐரிஷ் எழுத்தாளர் ஆஸ்கர் வயல்ட் அவர்கள் இங்கிலாந்தின் ரெட்டிங் சிறையில் இருந்து பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சூயஸ் கால்வாயில் இஸ்ரேல் நாட்டு கப்பல்கள் பயணிக்க எகிப்து தடை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விடுதலை புலிகள் மீதான தடை ஜெய ஜெயவர்தனா அரசினால் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு அனைத்து மக்கள் வாக்கெடுப்பில் குரேஷியா நாட்டு மக்கள் தமது விடுதலைக்காக வாக்களித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் வெனிரா ஒன்று விண்கலம் வீனஸ் கோலை தாண்டி வேறொரு கோலை தாண்டி பயணித்த முதலாவது விண்கலம் என்ற பெயரை பெற்றது இந்த விண்கலம் பூமியினுடனான தொடர்பை இழந்த பின்னரும் தனது பயணத்தை தொடர்ந்து இந்த நிகழ்வை நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் மார்ச் இரண்டு விண்கலத்தை ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு யோகான் பிக்டே மெய்யல் அறிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மொகமது மொசாடெக் ஈரானிய தேசிய இயக்கத்தின் தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு ஹூ ஹி மின் வியட்நாமிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல் பாட் கம்போடிய முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி சுந்தரையா இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜானகி ராமச்சந்திரன் திரைப்பட நடிகை தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜோதி தமிழ் திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் உக்ரைன் நாட்டில் அறிவியல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே